மனிதர்களே உங்கள் ரப்பிடம் இருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அவனை அங்கே வேற எவரையும் கொண்டு அவர்களை பின்பற்றாதீர்கள் எனினும் இதன்படி நல்லுணர்வு உங்களில் வெகு சொற்பம் வாழ்ந்து வந்த எத்தனையோ நகரங்களை நாம் அழித்திருக்கிறோம் நமது வேதனை அவர்களை திடீரென இரவிலோ அல்லது களைப்பாறுவதற்காக பகலில் தூங்கிக் கொண்டிருக்கும் வந்தடைந்தது நமது வேதனை அவர்களுக்கு போது அவர்கள் நிச்சயமாக நாம் அநியாயக்காரர்களாக இருந்தோம் என்று சொன்னதை தவிர வேறொன்றும் கூறவில்லை எனவே இதை பற்றி யாரிடம் நாம் நமது தூதை அனுப்பி வைத்தோமோ அவர்களை திடனாக விசாரணை செய்வோம் இன்னும் நம் தூதர்களையும் திடனாக விசாரிப்போம் ஆகவே பூரணமாக நாம் அறிந்திருக்கிறபடி அது சமயம் அவர்களிடம் சொல்லிக் காண்பிப்போம்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 இப்லீஷை தவிர மற்ற மலக்குகள் யாவரும் அவருக்கு தலைவணக்கம் செய்தார்கள் அவன் மட்டும் தலைவணக்கம் செய்தவர்களில் ஒருவனாக இருக்கவில்லை நான் உனக்கு கட்டளையிட்ட போது நீ சஜிதா செய்யாதிருக்க உன்னை தடுத்தது யாரு என்று அல்லாஹ் கேட்டான் அதற்கு இப்லீஸ் நான் அவரை விட மேலானவன் என்னை நீ நெருப்பினால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று பதில் கூறினான் அதற்கு இறைவன் இதிலிருந்து இருந்து நீ இறங்கிவிடு நீ பெருமை கொள்வதற்கு இங்கு இடமில்லை ஆதலால் இங்கிருந்து நீ வெளியேறு நிச்சயமாக நீ சிறுமையடைந்தோரில் ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் கூறினான் இறந்தவர் எழுப்பப்படும் நால்வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என அவன் வேண்டினான் அல்லாஹ் நிச்சயமாக நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று கூறினான் இங்கிலீஷ் நீ என்னை வழிகட்டவனாக வெளியேற்றி விட்டதன் காரணத்தால் ஆழமுடைய சந்தவீரான அவர்கள் உன்னுடைய நேரான பாதையில் செல்லாது தடுப்பதற்காக அவ் வழியில் உட்கார்ந்து கொள்வேன் என்று கூறினான் அவர்கள் அவர்கள் பின்னும் அவர்கள் வனப்பக்கத்திலும் அவர்கள் இடப்பக்கத்திலும் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருப்பேன் ஆதலால் நீ அவர்களில் பெரும்பாலோரை உனக்கு நன்றி செலுத்துவோர்களாக காணமாட்டாய் என்றும் கூறினான் அதற்கு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 என்றும் கூறினான் ஆடமுடைய மக்களே மெய்யாகவே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம் ஆயினும் பயபக்தியினும் ஆடையே அதைவிட மேலானது இது அல்லாஹோடைய அருளின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளதாகும் இதை கொண்டு நல்லுணர்வு பெறுவார்களாக ஆடமுடைய மக்களே ஷெல்தான் உங்கள் பெற்றோர் இருவரையும் அவர்களுடைய மானத்தை அவர்கள் பார்க்குமாறு அவர்களுடைய ஆடையை அவர்களை விட்டும் கலைந்து சுவனபதியை விட்டு வெளியேற்றியது போல அவன் ஏமாற்றி சோதனைக்குள்ளாக்க நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் ஷைதாங்களை நம்பிக்கை இல்லாதவரின் நண்பர்களாக்கி இருக்கிறோம் நம்பிக்கை இல்லாத அவர்கள் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டால்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 நீங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனை அழையுங்கள் அவன் உங்களை முதன்முதலில் உங்களை படைத்து வெளியாக்கியவாரே பின்னரும் உயிர் பெற்று அவனிடமே நீங்கள் என்று நீர் கூறும் ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழியில் ஆக்கினான் இன்னொரு கூட்டத்தாருக்கு வழிகேடு உறுதியாகிவிட்டது ஏனெனில் அவர்கள் அல்லாஹரை விட்டு ஷைதான்களை பாதுகாவலர்களாக்கிக் கொண்டார்கள் எனினும் நேர்வழி பெற்றவர்கள் என்று எண்ணுகிறார்கள் ஆரமுடைய மக்களே ஒவ்வொரு மஸிதிலும் தொழுங்காலம் உங்களை ஆடைகளால் அழகாக்கிக் கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எனினும் வீண் செய்யாதீர்கள் ஏனெனில் அல்லாஹ் அளவு கடந்து வீண் செய்பவர்களை நேசிப்பதில்லை நவியை நீர் கேட்பீராக அல்லாஹ் தன் அடியார்களுக்காக வெளிப்படுத்தியுள்ள ஆடை அழகையும்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 தங்களுக்கு முன் அங்கு வந்துள்ள தம் இனத்தாரை கபிப்பார்கள் அவர்கள் யாவரும் நரகத்தை அடைந்துவிட்ட பின்னர் பின் வந்தவர்கள் முன் வந்தவர்களை பற்றி எங்கள் இறைவனே இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள் அதனால் இவர்களுக்கு நரகத்தில் இரு மடங்கு வேதனையை கொடு என்று சொல்லுவார்கள் அவன் கூறுவான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனை உண்டு ஆனால் நீங்கள் அதை அறையமாட்டீர்கள் அவர்களில் முன் வந்தவர்கள் பின்வந்தவர்களை நோக்கி எங்களை விட உங்களுக்கு யாரொரு மேன்மையும் கிடையாது ஆதலால் நீங்களாகவே சம்பாதித்துக் கொண்ட தீவினையின் காரணமாக நீங்களும் இருமனங்கு வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவார்கள் எவர்கள் நம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெருமை நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் அருள் வாயில்கள் திறக்கப்பட மாட்டார் மேலும்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 எங்களுக்கு எங்கள் இறைவன் அளித்திருந்த வாக்குறுதியை நிச்சயமாகவும் உண்மையாகவும் பெற்றுக் கொண்டோம் உங்களுக்கு உங்கள் இறைவன் அளித்த வாக்குறுதியை நீங்கள் உண்மையில் பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்டோம் என்பார்கள் அப்போது அவர்களுக்கு அறிவிப்பவர் ஒருவர் அக்கிரமக்காரர்களின் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்று அறிவிப்பார் ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவின் நேர்வழியை விட்டு மனிதர்களை தடுத்து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 இந்த நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம் அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள் அந்த தண்டனை நாள் வரும்பொழுது இதற்கு முன் அதனை முற்றிலும் மறந்திருந்த இவர்கள்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 படைப்பும்ட்சியும் அவனுக்கே சொமல்லவா அகிலங்களுக்கெல்லாம் ரப்பான அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாகவே மிகவும் பாக்கியமுடையவன் ஆகவே மோமீன்களை உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை மேலும் பூமியில் அமைதி உண்டாகி சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அவனை வழிபடுங்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் அருள் நன்மை செய்வோருக்கு மிக சமீபத்தில் இருக்கிறது அவன்தான் தன்னுடைய அருள் மாறிக்கு முன் நற்செய்திகளை கொண்டு வருவோரைப் போல் குளிர்ந்த காற்றுகளை அனுப்பி வைக்கிறான் அவை கனத்த மேகங்களை சுமக்கலானதும் நாம் அவற்றை இறந்து கிடக்கும் பூமியின் பக்கம் ஓட்டிச் சென்று அதிலிருந்து மழையை கொழியச் செய்கின்றோம் பின்னர் அதைக் கொண்டு எல்லா விதமான கனிவகை விளைச்சல்களையும் வெளிப்படுத்துகின்றோம் இவ்வாறே நாம் இறந்தவர்களையும் எழுப்புவோம் எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நல்லுணர்வு பெறுவீர்களாக ஒரே விதமான கொண்டே வளமான பூமி தன் இறைவன் கட்டளையைக் கொண்டு செழுமையாக பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிறது ஆனால் கெட்ட சொற்பமான விளைச்சலையே வெளிப்படுத்துகிறது நன்றி செலுத்தும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம் வசனங்களை விவரிக்கிறோம் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய கூட்டத்தாரிடம் அனுப்பி வைத்தோ அவர் தம் கூட்டத்தாரிடம் என் கூட்டத்தாரே அல்லாகவே வணங்குங்கள் உங்களுக்கு அவன் அன்றி வேறு நாயன் இல்லை நிச்சயமாக நான் உங்களுக்கு வர மகத்தான ஒரு நாளின் வேதனையை பற்றி நிச்சயமாக நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார் அவருடைய கூட்டத்தாரில் உள்ள தலைவர்கள்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 எனவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் இன்னும் நம் வசனங்களை பொய் என கூறியவர்களை பிரளயத்தில் மூழ்கடித்தோ நிச்சயமாக அவர்கள் உண்மையை காண குருட்டு கூட்டத்தாராகவே இருந்தனர் இன்னும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் பூதை நபியாக அனுப்பி வைத்தோம் அவர் என் சமூகத்தாரே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 அவன் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி வைத்து எல்லா மக்களையும் விட உங்களுக்கு வலிமையாலும் அதிக உயர்வை கொடுத்ததை நினைவு கூறுங்கள் எனவே அல்லாஹுவின் அருட்கொடைகளையெல்லாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் எங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட தெய்வங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்பதற்காகவா நீர் எங்களிடம் வந்திருக்கிறீர் நீர் உண்மையாளராக இருந்தால் நீர் அச்சுறுத்துவதை எம்மிடம் கொண்டு வாறும் என்று கூறினார்கள் அவர் உங்களுடைய இறைவனின் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டன நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஆண்டவர்கள் என ஏற்படுத்திக் கொண்டவற்றின் பெயர்களை பற்றியா நீங்கள் என்னிடம் வாதம் செய்கின்றீர்கள் எந்த ஓர் ஆதாரத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைக்கவில்லை உங்கள் வேதனையை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நானும் உங்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்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 அல்லாகவையே வணங்குங்கள் அவன் அன்றி உங்களுக்கு வேறு நாயன் இல்லை நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு தெளிவான அத்தாட்சியும் வந்துள்ளது அளவை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுத்துக் கொடுங்கள் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உரிய பொருட்களை கொடுப்பதில் குறைத்து விடாதீர்கள் பூமியில் அமைதி உண்டாக சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னர் குழப்பம் உண்டாக்காதீர்கள் நீங்கள் மோமியன்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறினார் மேலும் நீங்கள் ஒவ்வொரு வழியிலும் உட்கார்ந்து கொண்டு அல்லாகவின் மீது ஈமான் கொண்டவர்களை பயமுறுத்தி அவர்களை அல்லாகவின் பாதையை விட்டு தடுத்து அதில் கோணலை உண்டு கொண்டாதீர்கள் நீங்கள் சொற்பத் தொகையினராக இருந்தீர்கள் அவன் உங்களை அதிக தொகையினராக்கினான் என்பதையும் நினைவு குழப்பம் செய்து கொண்டிருந்தோரின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனிப்பீர்களாக என்றும் கூறினார்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 நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார் ஆகவே அவர்களை பூகம்பம் பிடித்துக் அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளில் இறந்து அழிந்து கிடந்தனர் பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் தம் வீடுகளில் ஒருபொழுதும் வாழ்ந்திராதவர்களைப் போல் ஆகிவிட்டனர் பொய்ப்பித்தவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாகிவிட்டார்கள் இதனால் அவர்களை விட்டு விலகிக் மேலும்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 நமது வேதனை அவர்களை அடையாது என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா அல்லாஹுவின் பிளியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் பிளியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள் பூமியில் வாழ்ந்து போனவர்களுக்கு பின்னால் அதனை வாரிசாகப் பெற்ற இவர்களையும் நாம் நாடினால் இவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அவ்வாறே தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு வழிகாட்டவில்லையா நாம் இவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டோம் எனவே இவர்கள் நற்போதனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் நபியே இவ்வூர்களின் வரலாற்றை நாம் உனக்கு கூறுகிறோம் நிச்சயமாக நம் தூதர்கள் தெளிவான அட்டாட்சிகளை கொண்டு வந்தார்கள் எனினும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கிக் கொண்டிருந்தபடியே நின்று இப்பொழுதும் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை இவ்வாறு அல்லாஹ் காபில்களின் இதயங்கள் மீது முத்திரையிட்டு விடுகிறான் அவர்களில் பெரும்பாலோரை வாக்குறுதி நிறைவேற்றுபவராக நாம் காணவில்லை அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே கண்டோம் அவர்களுக்கு பிறகு நம் அத்தாட்சிகளுடன் அவனுடைய தலைவர்களிடத்திலும் நாம் அனுப்பி வைப்போம் அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்துவிட்டார்கள் இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று மூசா கூறினான் அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும் உங்களுடைய இறைவனிடம் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன் ஆகவே இசை வீரர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார் அவன் நீர் அத்தாட்சியை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை என்று கூறினான்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 எனவே இதைப்பற்றி நீங்கள் கூறும் யோசனை யாது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது கொடுத்துவிட்டு பல சூனியக்காரர்களை திரட்டிக் கொண்டு வருவோரை அனுப்பி அவர்கள் சென்று சூன்யத்தில் வல்லவர்களை எல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள் அவ்வாறு அவனிடத்தில் சூனியக்காரர்கள் வந்தார்கள் அவர்கள் நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால்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 மக்களின் கண்களை மறுட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூன்யத்தை செய்தனர் அப்பொழுது நாம் மூசாவே இப்பொழுது நீர் உம் கைத்தழியை எரியும் என அவருக்கு வகி அறிவித்தோம் அவ்வாறு அவர் எறியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூன்யத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது இவ்வாறு உண்மை உறுதியாயிற்று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 அதற்குங் சமூகத் தலைவர்கள் அவனை நோக்கி மோசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உம்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவர்களை விட்டு வைப்பீரா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் அவ்வாறன்று நாம் அவர்களுடைய ஆண் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விடுவோம் நிச்சயமாக நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறினான் மூசா தன் சமூகத்தாரிடம் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் இன்னும் பொறுமையாகவும் இருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுவுக்கே சொந்தம் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகிறான் இறுதி வெற்றி பயபக்தி உடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினான் அவர்கள் கூறினார்கள் நீர் எங்களிடம் வருவதற்கு துன்பப்பட்டோம் நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம் அதற்கு அவர் கூறினார் உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து பூமியில் அதிபதிகளாக்கி வைக்கக்கூடும் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் பின்னர் நாம் அவனுடைய கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்கச் செய்து விவசாய பலன்களை குறைத்து கண்டித்தோம் அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக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 அவர்கள் மீது உன் இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூர்ணமாக நிறைவேறிற்று மேலும் நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்துச் சென்ற போது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து ஒரு கூட்டத்தால் அருகே அவர்கள் சென்றார்கள் உடனே அவர்கள் மூசாவே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 அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினார் ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொலியை தோற்றுவித்த போது அவன் அம்மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான் அப்போது மூசா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார் அவர் தெளிவடைந்ததும் இறைவா நீ மிகவும் பரிசுத்தமானவன் நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் உன் மீது ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு அவன் மோசாவே நிச்சயமாக நான் உம்மை என் தூதுவத்தைக் கொண்டும் உம்முடன் நேரில் பேசியதைக் கொண்டும் உம்மை மனிதர்களில் இருந்து மேலானவராக காலை தேர்ந்தெடுத்துள்ளேன் ஆகவே நான் உமக்கு கொடுத்ததை உறுதியாக பிடித்துக் எனக்கு நன்றி செலுத்துபவர்களில் ஒருவராகவும் இருப்பீராக என்று கூறினான்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 நம் கட்டளைகளை விட்டும் திருப்பி வைத்து விடுவேன் அவர்கள் எல்லா அத்தாட்சிகளையும் கண்டபோதிலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் அவர்கள் நேர்வழியை கண்டால் அதனை தங்களுக்குரிய வழி என ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் தவறான வழியைக் கண்டால் அதனை தங்களுக்கு நேர் வழி என ஏனெனில் அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொய்யென கூறினார்கள் இன்னும் அவற்றை புறக்கணிக்கும் இருந்தார்கள் எவர்கள் நம் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் மர்மையில் நம்மை சந்திப்பதையும் பொய்யென கூறுகின்றார்களோ அவர்களுடைய நற்கருமங்கள் யாவும் அழிந்துவிடும் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதற்கு தகுந்த கூலியை தவிர வேறு எதை பெற பின்னர் மூசாவின் சமூகத்தார் அவர் இல்லாத சமயத்தில் தங்கள் நகைகளை கொண்டு ஒரு காளைக்கண்டின் சிலையைச் செய்து அதை தெய்வமாக ஆக்கிக் கொண்டார்கள்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 எங்கள் இறைவன் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள் கோபத்துடனும் விசனத்துடனும் திரும்பி வந்தபோது அவர்களை நோக்கி நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இக்காரியம் மிகவும் கெட்டது உங்கள் இறைவனுடைய கட்டளை வேதனையை கொண்டு வர என்று கூறினார் வேதம் வரையப் பெற்றிருந்த கற்பலகைகளை எறிந்துவிட்டு தம் சகோதரர் ஹாரோனுடைய தலைமுடியை பிடித்து தம் பக்கம் இழுத்தார் அப்போது ஹாரோன் தாயின் மகனே இந்த மக்கள் என்னை பலகீனப்படுத்தி என்னை கொலை முற்பட்டனர் ஆகவே என்னுடைய பகைவர்கள் என்னை பார்த்துச் சிரித்து ஏலனம் செய்யுமாறு என்னை ஆக்கி இன்னும் என்னை அநியாயக்கார கூட்டத்தாருடன் சேர்த்து என்று கூறினார் இறைவனே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 என்னுடைய வேதனையை கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன் ஆனால் என்னுடைய அருளாளர் எல்லா பொருள்களிலும் விரிந்து பறந்து சூழ்ந்து நிற்கிறது எனினும் அதனை பயபக்தியுடன் பேணி நடப்போருக்கும் முறையாக ஜக்காத்தில் கொடுத்து வருவோருக்கும் நம்முடைய வசனங்களை நம்புகிறவர்களுக்கும் நான் விதித்தருள் செய்வேன் என்று கூறினான் இவர்கள் எழுதப்படிக்கு தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தங்களிடம் உள்ள சௌராத்திலும்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 அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் அருளப்பட்டிருக்கும் ஒளிமயமான வேதத்தையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் நபியே நீர் கூறுவீராக மனிதர்களே மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாகுவின் தூதராக இருக்கிறேன் வானங்கள் பூமி ஆட்சி அவனுக்கே உரியது அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறு யாரும் இல்லை அவனையே உயிர்ப்பிக்கின்றார் அவனே மரணம் அடையும்படியும் செய்கின்றான் அல்லாகுவின் மீதும் எழுதப்படிக்குமான் கொள்ளுங்கள் அவரும் அல்லாகவன் மீதும் அவன் வசனங்களின் மீதும் ஈமான் கொள்கிறார் அவரையே பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் மூசாவின் சமூகத்தாரில் ஒரு பிரிவினர் இருக்கின்றனர் அவர்கள் தாங்களும் கத்திய நடந்து பிறருக்கும் சத்திய வழியை அறிவிக்கின்றனர் உண்மையை கடைபிடித்து மற்றவர்களுக்கு நீரம் செய்கின்றனர் கூட்டத்தாரை தனித்தனியாக பன்னிரண்டு கூட்டங்களாக பிரித்தோம் மூசாவிடம் அவர்கள் புனித நீர் கேட்டபோது நாம் அவருக்கு உம்முடைய கைத்தடியால் அக்கல்லை அடைப்பீராக என்று வகி அறிவித்தோம் அவர் அவ்வாறு அடித்ததும் அதிலிருந்து பன்னிரண்டு ஊற்றுக்கள் பொங்கி வந்தன அவர்களில் ஒவ்வொரு வகுப்பாரும் தாம் நீர் அருந்தும் ஊற்றை குறிப்பறிந்து கொண்டார்கள் மேலும் அவர்கள் மீது மேகம் நிழலிடும்படி அவர்களுக்கு மண்முசல்வாவையும் மேலான உணவாக இறக்கி வைத்து நாம் உங்களுக்கு அளித்துள்ள தூயவற்றிலிருந்து குசியுங்கள் என்று சொன்னோம் அவ்வாறிருந்தும் அவர்கள் அல்லாஹுவுக்கு அவர்கள் நமக்கு ஒன்றும் தீங்கிழைக்கவில்லை தங்களுக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் இன்னும் அவர்களை நோக்கி நீங்கள் இவ்வூரில் வசித்திருங்கள் இதில் நீங்கள் விரும்பிய இடத்திலெல்லாம் நீங்கள் நாடிய பொருட்களை குசித்துக் கொள்ளுங்கள் சித்தத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று கூறியவாறு அதன் வாயிலில் பணிவோடு கலை தாழ்த்தியவர்களாக நுழையுங்கள் நாம் உங்கள் குற்றங்களை மன்னிப்போம் நன்மை செய்பவர்களுக்கு நாம் அதிகமாகவே கூலிக் கொடுப்போம் என்று கூறப்பட்ட போது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் அவர்களுக்கு கூறப்பட்டதை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 நிலை நிறுத்துகிறார்களோ அத்தகைய நல்லோர்களின் கூலியை நாம் நிச்சயமாக ஈணாக்க மாட்டோம் நாம் சினாய் மலையை அவர்களுக்கு மேல் முகட்டை போல் நிறுத்தி அதை குலுக்கினோம் அப்போது அவர்கள் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று எண்ணிய போது நாம் அவர்களை நோக்கி நாம் உங்களுக்கு கொடுத்த வேதத்தை பலமாக பிடித்துக் அதில் உள்ளவற்றை சிந்தியுங்கள்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 நம்முடைய வசனங்களை பொய்யல கூறிய மக்களின் உதாரணம் மிகவும் கெட்டதாகும் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் எவருக்கு நேர்வழி காட்டுகின்றனோ அவர் நேர்வழியை அடைந்தவராவார் யாரை தவறான வழியில் விட்டுவிட்டானோ அத்தகையவர்கள் முற்றிலும் நஷ்டம் அடைந்தவர்களே நிச்சயமாக நாம் தின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகரை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம் அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன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 அவற்றை கொண்டே நீங்கள் அவனை பாக்கியுங்கள் அவனுடைய திருநாமங்களில் தவறு இழைப்போரை புறக்கணித்து விட்டுவிடுங்கள் அவர்களுடைய செயல்களுக்காக அவர்கள் தக்க கூலி கொடுக்கப்படுவார்கள் நாம் படைத்தவர்களில் ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார்கள் அவர்கள் சத்திய வழியை காட்டுகிறார்கள் அதை கொண்டு நீதியும் செலுத்துகிறார்கள் எவர் நம் வசனங்களை பொய்யென கூறுகிறார்களோ அவர்களை படிப்படியாக அவர்கள் அறியாத வண்ணம் அழிவில் புகுத்தி விடுகிறோம் இவ்வுலகில் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கின்றேன் நிச்சயமாக எனது திட்டம் மிகவும் உறுதியானது அவர்கள் சிந்திக்கவில்லையா நம் தூதராகிய அவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை அவர் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரே அன்றி வேறில்லை வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும் அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா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 அல்லாஹ் நாடினால் நான் எனக்கே யாரொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன் மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக்கொண்டிருப்பேன் அந்நிலையில் எவ்விதமான தீங்கும் என்னை தீண்டிராது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நன்மாராயம் கூறுபவனுமே அன்றி வேறில்லை அவனே உங்களை ஒரே மனிதரில் படைத்தான்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 அது மாத்திரமல்ல அவை தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் சக்தி அற்றவை இந்த முஷரிக்குகளை நீங்கள் நேர்வழிக்கு அழைத்தாலும் உங்களை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் நீங்கள் அவர்களை அழைப்பதும் அல்லது அழையாது வாய்மூடி இருப்பதும் உங்களுக்கு சமமியாகும் நிச்சயமாக அல்லாஹலை அன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவையும் உங்களை போன்ற அடிமைகளே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் அவற்றை அழைத்து பாருங்கள்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 நிச்சயமாக என் பாதுகாவலன் அல்லாஹுவே அவனை வேதத்தை இறக்கி வைத்தான் அவனை நல்லடியார்களை பாதுகாப்பவன் ஆவான் அவனை அன்றி நீங்கள் அழைக்கும் தெய்வங்களால் உங்களுக்கு எத்தகைய உதவியும் செய்ய இயலாது தமக்கு தாமே உதவி செய்து கொள்ளவும் இயலாதவையாக இருக்கின்றன நீங்கள் அவற்றை நேர்வழியின் பக்கம் அழைப்பீர்களானால் அவை கேட்க உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றும் ஆனால் உம்மை பார்ப்பதில்லை எனினும் நபியே மன்னிப்பை கை கொண்டு நன்மையை கடைபிடிக்குமாறு மக்களை ஏவுவீராக மேலும் அறிவியர்களை புறக்கணித்துவிடும் ஷைதாம் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்தை உம் மனதில் ஊசலாடச் செய்து தவறு செய்ய உண்மை தூண்டினால் அப்போது அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுவீராக மெய்யாகவே அவன் செவியேற்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ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 நீர் இந்த அத்தாட்சியை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்பார்கள் நீர் கூறும் நான் பின்பற்றுவதெல்லாம் எனக்கு என் இறைவன் வகையின் மூலம் அறிவித்ததைத்தான் திரு குர் ஆன் ஆகிய இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்த அறிவொழியாகவும் நேர் வழியாகவும் நல்லருளாகவும் இருக்கின்றது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு குர்ஆன் ஓதப்படும் போது அதனை நீங்கள் சரிதாழ்த்தி கவனமாக கேளுங்கள் அப்போது நிசப்தமாக இருங்கள் இதனால் நீங்கள் இருவீர்கள் நபியே நீர் உம் மனதிற்குள் மிக பணிவோடும் அச்சத்தோடும் மெதுவாக உரத்த சப்தமின்றி காலையிலும் மாலையிலும் உம் இறைவனின் திருநாமத்தை தியானம் செய்து கொண்டு இருப்பீர்கள் அவனை மறந்துவிட்டிருப்போரில் ஒருவராக நீர் இருக்க வேண்டாம் எவர்கள் உங்கள் இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பெருமை கொண்டு அவனை மறங்காமல் இருப்பதில்லை மேலும் அவனுடைய புகழை கூறி துரித்துக் கொண்டும் அவனுக்கு சிரவணக்கம் சஜிதா செய்து கொண்டும் இருக்கின்றனா்